பதினோராவது பாடல் கூகா என உலகில் பிறந்த அனைவருக்கும் உண்டு நிச்சயம் நடக்கும் அது எப்பொழுது நடக்கும்னு தெரியாது ஆனால் நடக்கும்னு தெரியும் நிகழ்ச்சி நிச்சயம் நேரம் சந்தேகம் அது என்ன நிகழ்ச்சி இறப்பு பிறப்பவர் இறப்பது உண்மை இறந்தால் என்ன ஆகும் எல்லோரும் கூடி அழுவார்கள் வராதவர்களெல்லாம் வருவார்கள் உறக்க அழுவார்கள் பேரை மாற்றுவார்கள் பிணம் என்று பெயர் வைப்பார்கள் காட்டிலே கொண்டு போய் சுடுவார்கள் நீரில் மூழ்குவார்கள் நம்மை மறந்து விடுவார்கள் இதுதான் நடக்கப்போகிறது ஊரெலாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை மாற்றி பிணம் என்று பெயரிட்டு சூறையங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே என்பது திருமூலர் திருமந்திரம் இதன் படிதான் எல்லா சடங்குகளும் நடக்கும் ஏன் தெரியுமா மூன்று முறை நீரில் மூழ்குகிறார்கள் நம்மை மறப்பதற்காக நீரில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே என்கிறார் திருமோனன் அருணகிரிநாதர் கேட்கிறார் முருகா இந்த நிலை எனக்கு வரக்கூடாது கூ கா என என்னுடைய மனைவி மக்கள் உறவினர் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஓலமிட்டு அழும் நிலை எனக்கு வரக்கூடாது எவனால் என் உயிர் பிரிக்கப்படக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார் அருணகிரி திருச்செங்கோட்டு வேலன் அவருக்கு அருள் புரிந்தான் சுகவடிவம் தந்தான் கிளியாக்கி தன் தோளில் வைத்துக் கொண்டான் அவர் உடம்பை கீழே போடவில்லை யாரும் அளவில்லை மெய்ப்பொருளை அவருக்கு முருகன் உபதேசித்து அருளினான் அந்த வேளவன் நான்கு விதமான பாடல்களையும் அவருக்கு தந்தான் அந்த பாடலை பாடியதனால் அவருக்கு பரிசும் தந்தான் ஆசுகவி மதுரகவி வித்தாரகவி எனப்படும் நான்கு வகை தமிழ் பாடல்களை பாடக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பாட்டையும் கொடுப்பவன் முருகன் அவர்கள் வேண்டியவற்றையும் கொடுப்பவன் முருகன் வேண்டுமணியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்டவராது உதவக்கூடியவன் முருகன் நான்கு வகை கவிகளை பாடும் திறமை கொடுப்பவனும் அவன் அந்த பாட்டுக்கு பரிசாக தன்னையே கொடுப்பவனும் அவன் ஆசுகவி என்றால் என்ன கொடுத்த பொருளில் உடனே பாடுவது ஆசுகவி மதுரகவி என்றால் என்ன இனிமையாக சொற்சுவை பொருட்சுவையோடு பாடுவது மதுரகவி சித்திரகவி என்றால் என்ன மாலை மாற்று மொழி மாற்று ரதபந்தம் திருஎழு கூற்றிருக்கை அன்னபந்தம் வேல்பந்தம் என்று மிக கடுமையான பாடல்களை சித்திரம்போல அமைத்து பாடுவது சித்திரகவி வித்தாரகவி என்றால் விரிவாக பாடுவது பெரிய நூல்களை பாடுவது புராணங்களை பாடுவது இந்த நான்கையும் தரக்கூடியவன் முருகன் ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்தாரகவி நாளையும் தரக்கூடியவன் முருகன் ஆசுமுதல் நாற்கவியும் அட்டாவதானமும் பல்காப்பிய தொகையும் ஓசை எழுத்து முதலாம் ஐந்து இலக்கண முந்தோய் பழுத்த தமிழ்ப் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தூய பரபோகம் துய்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கும் முன் நின்றருள் என்பது கந்தர் கலிவெண்பார் முருகன் தமிழால் வைதாரையும் வாழ வைப்போம் வாழ்த்தினாருக்கு தன்னையே தருபவன் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்போம் என்று அலங்காரத்தில் போற்றுகிறார் அருணகிரியார் உறவினர் அழுமாறு போகாமல் உபதேசம் தருபவன் முருகன் என்பதையும் தமிழால் பாடினால் அந்த பெருமான் தன்னையே தருவான் என்பதையும் இந்த பாடல் உணர்த்துகிறது கந்தர் அனுபூதியில் பாடப்பெற்ற ஒரே திருத்தலம் திருச்செங்கோடு அதைத்தான் இந்த அழகான பாடலில் நாகாசல வேலவ என்று பேசுகிறார் நாகாசலம் என்றால் சர்ப்ப சகிலம் நாகமலை என்று நாலு மறை பொருளோனே நாககிரி பெருமாளே என்பது திருப்புகழ் பாடும் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்திலனே அந்த நான்புகனே என்று கந்தரலங்காரத்தில் இந்த திருச்செங்கோட்டின் பெருமையை அருணகிரியார் அற்புதமாய் பாடுகிறார் தந்தர் அனுபூதியில் இந்த பாடலில் திருச்செங்கோட்டு பெருமை உணர்த்தப்படுகிறது எம்பெருமான் தனக்கு தந்த நன்மைக்கு ஒரு மிக பெரிய பரிசாக இந்த அழகான பாடலை பாடியிருக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் கூகாயன கிளை கூடிய கூகாயனையன் கிளை கூடிய போகா வகை மெய்ப்பொருள் பேசியவர் நாகாசல வேலவனா கவிசரோக சிாமணி எதாமணி தியாசுரலோக சிதாமணி எ சிாமணி ஏ